அடுத்ததாக குருவும் சீடனும் அடுத்தவும்ி ராமலிங்கம் அவர்கள்து நம்மிடையே உரையாற்றுவார்கள் உலகம் யாவையும் தாம் உலகும் நிலைவருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாடி வர்ணவரண் அங்கலே போயூ அத மடாதி அவத்து சுவாமிகளுக்கும் பூஜ்யஸ்ரீ சுவாமிகளுக்கும் இங்கே தலைமை பொறுத்தவரைக்காமைய வேதாந்த வக்தர்களுக்கும் வேதாந்திகளுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மாலுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாநில மாநாடு கைவளி மாநாடு இரண்டாவது முறையாக கோயிலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிகச் சிறப்பாக நாம் மூன்று நாட்களாகவும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் இப்போது எனக்கு கொடுத்த தலைப்பை பற்றி பார்த்தால் இரண்டு நாட்களாகவும் எல்லோருமே பேசிவிட்டார்கள் நான் திருப்பி குருவை பற்றியோ சீரனை பற்றியோ பேசுவதுக்கு ஒன்றுமே இருக்காது ஏன்னா அறிவிலேயே கடைக்குட்டியாக இருக்கின்றவன் நான் இப்போ குருவும் சீடனுன்றதெல்லாம் வந்து குரு எத்தனை விதமான குருவுக்கு இருக்கா குரு போத குரு என்றலாம் சாஸ்திரங்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள் சீடை பற்றியும் சொல்லியிருக்காரு சீடனு என்ன சிறந்த மனதோடு இருக்க வேண்டும் ஒரு கருத்த மனசில் வச்சுக்கின்னு ஒரு சொத்தொழியோ பாடத்தையோ இதை கேட்குறோம் அப்போ கேட்கும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம் அது சொல்லிக் கொண்டு வரும்பொழுதே நாம் ஏற்கனவே ஒரு இடத்துக்கு படித்தோமே இப்படி கேட்டுக்கொண்டோமே இதுவும் சரியா சரியா என்று நம்ம கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடும் மனசில் அப்போ கம்பேர் பண்ணும்போது அந்த தாண்டி போயிடுது அப்போ பாடம் கேட்க சொல்லிட்டு கேட்டால் அது பாடம் நம்ம கேட்க முடியாது இப்போ நம்ம தான் கைவதி நவனையிலும் மிகச்சிறந்த நூலாக இருந்தாலும் நம்ம அதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அந்த வார்த்தைகள்லாம் சொல்லி ஊற்றி நிற்கிறோம் சீடகம் நம்மளாம் என்னைக்கு போதா இருக்குன்னா கைவதியத்தை படிக்கிறோம் அது நிறைய வார்த்தைகள் தான் அர்த்தங்கள்லாம் சொல்லிடுங்கிற பயிற்சிக்கு கொண்டு வரது நம்ம பயிற்சி பண்ணுறது இப்போ நிறைய சீடர்களுக்கு இதெல்லாம் புரிய மாட்டேன் இந்த காலகட்டத்தில் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இந்த காலகட்டத்தில் ஒரு ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ ஒரு பங்க் கடை வைக்கிறோம் இல்லை ஒரு கம்பெனி வேலைக்கு போகிறோம் இல்லை மாஸ்டர் டிகிரியாகவும் பேச்சர் டிகிரியாகவும் முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகிறேன்னா அவங்ககிட்ட போய் இல்லை சொன்னால் புரிய மாட்டேங்குதுனா ஆனால் கம்பராமாயணம் பாடல் எவ்வளோ சிறந்ததோ அந்த நயத்தோடு கைவிழி தாண்டரில் வேதாந்த கம்பனே புரிய மாட்டேங்குது எளிமையாக்க வேண்டிய பொறுக்கும் நம்ம வந்த குருமார்ட்ட இருக்கு ஏன்னா அவங்க குருமாதான் பண்ணி கொடுத்தாங்கன்னா அது உதவியாகும் இப்போ சத்துவகுணம் சஜோகுணம் தம்மோ குணம் மூணு குணம் இருந்த சொல்லுவாங்க ஆதி முகுணம் பூத தொடர்ந்து நிற்கணும் அவர் சொல்லிட்டு போயிட்டாரு எல்லா பொருள்லையும் இந்த குணம் இருக்குது சைவ சிந்தா சட்டம் பசு பாசம் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த மூணு குணத்தை பற்றி இருக்குதுன்னு சொன்னால் அவனுக்கு புரிய மாட்டேங்குது நான் சொன்ன ஒரு நாள் அப்பா இது மூணு ஒன்றே இல்லை இந்த அணுன்னு ஒரு வார்த்தைக்கு இல்லை ஆங்கில ஆட்டம் ஆட்டம்னா உடைக்க முடியாது தாம்னா உடைத்தல் ஆட்டம்னா உடைக்க முடியாது ஆனால் விஞ்ஞானம் முன்னேறிச்சு டெவலப் ஆனவொடனே அதை உறச்சிட்டாங்க நியூக்ளியர் ஸ்பெஷல் அணுக்கரு உடைஞ்சாச்சு உடைஞ்சவுடனே அது என்ன இருக்குன்னு பார்த்தா நியூட்ரான் எலக்ட்ரான் ப்ரோட்டான் மூணுக்கு அந்த அணுக்கருவில் நியூட்ரான் எலக்ட்ரான் ப்ரோட்டான் மூணுக்குன்னு விஞ்ஞானம் ப்ரூவ் பண்ணிடுச்சு நியூட்ரான் சமத்ய அதுதான் சத்வோபுணம் ப்ரோட்டான் பாசிட்டிவ் அது செயல்படக்கூடிய தன்மை அது வந்து தஜோபுணம் சமோபுணம் சமோகணம் என்ன அதுதான் நமக்கு நெகட்டிவ் எலக்ட்ரான் இது மூணு தான் இந்த காலத்தில் சயின்ஸில் அது மாதிரி சொல்கிறாங்க விஞ்ஞானம் எந்தளவுக்கு முன்னேதோ அது மெய்ப்போருக்கு தான் கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா இந்த பஞ்சபூதங்களில் பார்த்தீங்கன்னா அந்த வரிசீக்கிரமாக உருவானத்திலே அவங்க சொன்னாங்க முதல்ல ஆகாயம் உருவாச்சு நம்மள காற்று நம்ம நெருப்பு நம்மள தண்ணீர் இப்போ இன்னைக்கு இதை இந்த வரிசீக்கிரமத்தை உருவானத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விஞ்ஞானம் சொல்கிறது அதை பொறுப்பாக விஞ்ஞானம் என்ன சொல்கிறது தண்ணீர் அப்படின்றது வேதியியல் கெமிஸ்ட்ரி ஃபார்ம் என்ன சொல்லுது ஹெச்டூ ஹெச் டுஓன்னா சொல்கிறது ஹைட்ரஜன் இரண்டு பங்கும் ஆக்சிஜன் ஒரு பொங்கம் இணைந்ததுதான் தண்ணீர் ஹைட்ரஜன் என்பது என்ன அப்படின்னு பார்த்தா என்ன எரிவாயு நெருப்பு ஆக்சிசன் என்பது என்ன பிராணவாயு அப்போ நாம் என்ன சொல்கிறோம் காற்று காற்று கட்டு நெருப்பு நெருப்பு கட்டு தண்ணீர் மூணாவது தண்ணீர் குருமாதல் தான் இப்போ சீடனுக்கு வந்து இப்போ கேட்கறதே கிடையாது அவனுக்கு பல வழிகளை அந்த மாநாட்டமாக வகுத்து கொடுத்து அவன் எப்படி பயிற்சிக்கு கொண்டு வர விசாரம் மட்டும் போதா விசாரம் பண்ணால் கொண்டு வாங்க அதே மாதிரி குருமாதலாக நம்ம இருந்துருக்கோம் தனையை வந்து நம்ம தமிழாத்தம் பண்ணிட உதவிக்கு போற்றி செய்யுமாறு ஒன்றும் என்ன சொல்றாரு சுத்தமாம் தடைகள் மூன்றும் தொடராமல் சொருபஞான நெட்டையில் இதுக்கின் ஈதே நீ செய்யும்போது நான் சொன்னதை நீ ஃபாலோ பண்ணால் போகிறோம் அதுதான் எனக்கு பெறுவேன் நீ பெய் நான் கேட்கவே இல்லை உண்மையான குருவாக இருந்தா அப்படி தான் அப்போ நம்ம சீடனுக்கு எதிர்காலத்தில் இந்த மாநாட்டின் மூலமாக எளிவுபடுத்தி நிறைய விஷயங்களை சொல்லணும்னு சொல்றேன் கடைசியாக உன்னை ஒன்று சொல்லி முடிக்கிறேன் பகவத்கீதை பார்த்தோம்னா ரெண்டாவது அத்தியாயத்தில் அர்ஜுன சரணாகரியின் மூலமாக நான் சீடனாகின்றேன் எனக்கு உயர்ந்த சிறைய செய் அந்த உயர்ந்த விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு தெரியல எனக்கு நான் அவன் சிஷியனாகின்றே அவன் சரணாகரி இறங்கி சிஷின் நான் மாறிட்டான் அவன் பார்க்கும்போது போட்டான் ஆனால் என்னை பொறுத்தது எனக்கு தெரிஞ்சு நான் படித்த சிற்றதிவு இருக்குது பகவத்கீழில் அர்ஜுன் அவர் எங்கேயுமே சீடனேன்னு போற்றாவே தெரியல பக்தனாக இருக்கின்றாய் தோழனாக இருக்கின்றாய் நண்பனாக இருக்கின்றாய் அப்படின்னு அவர் சொல்லும் போகிறாரே தவிர அவரு நம்ம சீடர்களுக்கும் குருவாக ஒரு பாதத்தை ஏற்படுத்தி மீண்டும் எளிமைப்படுத்தி எல்லாம் சென்றடையும் மாதிரி செய்தால் என்று கூறி இந்த எனக்கும் இந்த மிகப்பெரிய சதையில வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ள நன்றி வை முடிக்க நன்றி காவல்துறை திரு ராமலிங்கம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்